வணக்கம் அமரிசி சங்கூரி மாணவர்கள் அழகில் சோதிய அழகில் சோதிய அம்பல தாடுவான் அழகில் diyan ambalataaduvaan malasilumbadi vaati vananguvaan alagil sodiyam ambalataaduvaan malasilumbadi vaati vananguvaan vaati vananguvaan vaati vananguvaan நிலமடந்த எதிரொழுகும் சீராறும் வதனமென திகழ் பழக கண்டமிது தெக்கணமும் அதி சிறந்த திராவிடனல் முதலும் தரிதனலும் திலகமுமே திலக வாசனை போல அனைத்துலகும் இன்பமுல எட்டி தையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே சீருமை திரும்பியன்று மறந்து வாசுதுமே வாசுது மே ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும்ரிய தமிழ் இசை சங்கத்தினுடைய கௌரவச் செயலர் டாக்டர் ஏ முத்தையா அவர்களே எங்களுடைய அழைப்பின் பேரில் இங்கு வந்திருக்கின்ற மாண்புமிகு நீதிபதி டி என் சிங்காரவேல் அவர்களே இசைப் பேரறிஞர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களே மரியாதைக்குரிய திரு சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே அன்பர்களே தமிழ் இசை சங்கம் தமிழ் இசையை வளர்த்து வருகின்ற பாணியை தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் தமிழையும் இசையையும் அதனோடு தத்துவங்களையும் வளர்த்தது நம்முடைய தமிழகத்தில் தேவார திருமுறை இசைகளும் விவ்ய பிரபந்த இசைகளும் என்பதை நாங்கள் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஆகவே தமிழ் இசை சங்கம் தமிழிசை பரப்புவதூடே நால்வர் விழாவையும் ஆழ்வார்கள் விழாக்களையும் கொண்டாடி வருகின்றது எங்களுடைய தமிழ் இசை சங்கம் தமிழ் இசைக்காகவே முழுநேர கல்லூரியையும் அமைத்து தமிழ் இசையை சிறப்போடு நாட்டிலே பரப்புவதற்காகவும் இலக்கணத்தோடு தமிழ் இசையை படிப்பதற்காகவும் இந்த கல்லூரியை நிறுவி இருக்கின்றோம் மாலை கல்லூரி பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது முழுநேரக் கல்லூரி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை எங்களுடைய மதிப்பெயர் செயலர் டாக்டர் ஏ சி முத்தையா அவர்கள் பெருமுயற்சி எடுத்து அதற்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் அனுமதியையும் பெற்று இப்பொழுது முழுநேர இசைக்கல்லூரி தமிழ் இசைக்கல்லூரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ் இசையை இன்னும் எந்தெந்த பரப்ப வேண்டும் என்பதிலே எங்களுடைய தமிழ் இசை சங்கம் தன்னுடைய எண்ணத்தையும் கவனத்தையும் மிகுவும் கொண்டிருப்பதின் காரணமாகத்தான் எங்களுடைய தமிழ் இசை வளர்ப்பு சமுதாயத்திலே இன்றைக்கு ஊடுருவி பாய்ந்து வருகின்றது தமிழ் இசையை வளர்த்தவர்கள் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் ஓதுவார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது தமிழ் இசை தங்கம் ஏற்படுத்துவதற்கு முன்னால் தமிழ் இசை அழிந்துவிடும் நிலைமையிலே ஓரளவுக்கு உயிரோடு அதை காத்து வந்த பெருமை ஓதுவார்களுக்குத்தான் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது இப்படி ஒட்டிய வயிறும் உலர்ந்த உடம்பும் ஆனால் பிடித்த கொள்கையிலே விடாமுயற்சியும் கொண்ட ஓதுவார்கள் ஊசலாடுகின்ற நம்முடைய தமிழிசையை உயிர் போகாமல் காத்து வந்த நிலைமையில்தான் நம்முடைய ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் போன்றவர்கள் அதற்கு நீர் ஊற்றி உரம் அளித்து அந்த பயிரை வளர்ப்பதற்காக தமிழ் இசை சங்கத்தை இங்கு நிறுவினார்கள் அப்படி நிறுவப்பெற்ற இந்த தமிழ் இசை சங்கம் ஓதுவார்களையும் ஆதரித்து தமிழ் இசையையும் வளர்த்து தன்னால் இயன்ற முயற்சிகளை இன்றைக்கு தமிழகத்திலே செய்து வருகின்றது இப்படி செய்து வருகின்ற தமிழ் இசை சங்கம் மேலும் தமிழ் இசையை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்து கொள்ள வேண்டும் என்பதை எண்ணி பார்த்துத்தான் ஆண்டுதோறும் நால்வர் விழாவையும் ஆழ்வார்கள் விழாவையும் சிறப்பாக கொண்டாடி வருகிறது இன்றைக்கு நம்முடைய தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் திருமுறை இசையை தமிழிசை சங்கத்திற்காகவே எந்தவித ஊதியமும் இன்றி அழிப்பதற்கு முன்வந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு திருமுறை இசை என்றால் தர்மபுரம் சாமிநாதன் இல்லை என்றால் அது இசை எடுபடாத ஒரு நிலவையிலே இருக்கின்ற நிலைமையை நாம் தமிழகத்திலே கண்டு வருகிறோம் இதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் தருமபுரம் சாமிநாதனை பொறுத்தவரையில் திருமுறை இசையிலே ஈடுபாடு கொண்டவர் அதன் மூலமாக தமிழை பரப்ப வேண்டும் என்பதிலே எண்ணம் படைத்தவர் இதைவிட மேலாக தனக்கென்று வாழாமல் தமிழுக்காகவும் திருமுறைக்காகவும் வாழ்கின்ற ஒருவர் தருமபுரம் சாமிநாதன் என்று சொன்னால் அது மிகையாகாது வருவாயை கருதி வாழ்க்கைக்காக சிலர் சில விஷயங்களை வைத்துக் கொள்வார்கள் ஆனால் தருமபுரம் சாமிநாதன் அவர்கள் வருவாயையும் தன்னுடைய வாழ்வையும் பற்றி எண்ணாமல் இறைவனுக்காக திருமுறையை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேதான் அவருடைய இசை ஈடுபடுகிறது நாட்டு மக்கள் அவரை பாராட்டுகின்றார்கள் வரவேற்கின்றார்கள் அவர் மனமும் வந்து எங்களிடத்திலே பலமுறை இப்பொழுதல்ல எத்தனையோ மாதங்களுக்கு முன்னால் சொன்னார்கள் நான் வந்து திருமுறையை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்று செய்து தருகிறேன் அதற்கான ஏற்பாடுகளை தமிழிசை சங்கம் செய்து தந்தால் நான் வந்து அதை பரப்புவதற்கு வருகிறேன் என்பதை பல மாதங்களுக்கு முன்னாலேயே எங்களிடத்திலே சொன்னார்கள் பிறகு எங்களுடைய மதிப்பு எல் நிச்சயமாக இதை பரப்புவதற்கு திருமபுரம் சாமிநாதனுடைய அந்த ஆர்வத்தை நாம் எடுத்துக்கொண்டு அவருக்கு இந்த வாய்ப்பை தர வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மக்கள் இந்த வாய்ப்பை பெறட்டும் மாதந்தோறும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இப்படி மனம் வந்து இலவசமாக நான் செய்து தருகிறேன் என்று சொன்ன இசை பேரறிஞர் தருமபுரம் பா சாமிநாதன் அவர்களை தமிழ் இசை சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் நான் மிகுதும் பாராட்டுகின்றேன் அவர் முயற்சியை வரவேற்கின்றேன் இதைப்போல மற்றவர்களும் வந்து எங்களுடைய தமிழ் இசையை தேவாரை இசையை நன்றுடையானை தீயணை இலானை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொழு பாகம் உடையானை போற்றுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை பெருக்குவதற்காக அனைவரையும் நீங்கள் இங்கு அழைத்து வாருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த அளவு கூட்டம் வந்ததை பார்ப்பதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் மட்டுமல்ல குடும்பத்தோடு வாருங்கள் இளைஞர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் ஊரில் உணர்வில் எங்களுடைய திருமுறையினுடைய இன்பம் பாயட்டும் பாய்ந்து அவர்கள் இறை உணர்வு பெறட்டும் ஒழுக்கத்தின் எல்லையை எட்டட்டும் அதற்கான வழிவகைகளை இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர்களும் பெரியோர்களும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அவர்கள் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் சங்கத்தினுடைய சார்பில் வரவேற்கின்றேன் எங்களுக்கு இந்த இசை நிகழ்ச்சியத்தை தர மனமு வந்த திரு தருமபுரம் சாமிநாதன் அவர்களை நான் பாராட்டுகின்றேன் எங்களுடைய அழைப்பிற்கு இணங்கி வந்திருக்கின்ற மாண்புமிகு நீதிபதி சிங்காரவேல் அவர்களையும் நான் வருகை என வரவேற்று இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வாழ்க வணக்கம் அடுத்து இந்த அருமையான நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக எங்களுடைய மதிப்பியல் செயலர் டாக்டர் ஏ முத்தையா அவர்களை இங்கு அழைக்கின்றேன் தமிழிசை சங்கத்தின் தலைவர் மாண்புமிகு நீதிபதி டாக்டர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு நீதிபதி சிங்காரவேல் அவர்களுக்கும் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய ஆரம்பி அவர்களுக்கும் தமிழிசை சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடெங்கும் தமிழ் இசை முழங்க வேண்டும் என்பது எனது ஐயாவான டாக்டர் ராஜாசர் அண்ணாமலை சிட்டியார் அவர்களின் ஆவல் இந்த ஆவலின் அடிப்படையில் தான் இந்த தமிழ் இசை சங்கம் தோற்றுவிக்கப்பெற்றது நானும் தலைவர் அவர்களும் தமிழ் இசை பெருமளவில் பரப்புவதற்கு வேண்டிய வழிமுறைகளை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கும் தருணத்தில் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் தாமாகவே முன்வந்து மாதந்தோறும் திருமறை இசையை தொடர்ச்சியாக நடத்துவதாக கூறியது எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தமிழ் இசையை வளர்ப்பதில் பெரும் ஆர்வம் காண்பித்து இவரின் இசையரங்கு தனிச்சிறப்பும் இனிமையும் உடையது இவரின் இசை நிகழ்ச்சியினை கேட்க பெருந்துகளான மக்கள் வருவதை நாம் அறிவோம் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் நமது தமிழிசை சங்கத்தின் மீது கொண்டுள்ள பற்று அளவில்லாதது அவர் எங்களிடம் அடிக்கடி உரிமையுடன் எங்கள் சங்க நடவடிக்கைகளை ஆர்வத்துடன் விவாதிப்பார் இவர் நம்முடைய தமிழிசை சங்கத்திற்கு கிடைத்த அரிய பொக்கிஷம் ஆவார்கள் இவரின் இந்த தொடர்சை நிகழ்ச்சியானது தமிழ் இசையை பரப்புவதற்கு ஊக்கம் அளிக்கும் என்று நம்புகிறோம் திருமணம் சுவாமிநாதன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க இசுந்தமைக்கு எங்கள் நன்றியினை கூறி இந்த முதல் தொடர் நிகழ்ச்சியினை பெருமையுடன் நான் தொடங்கி வைக்கின்றேன் வணக்கம் அடுத்து மாண்பு நீதிபதி சிங்கார்கள் வணக்கத்திற்குரிய எங்கள் நீதித்துறை தலைவர் தலைமை நீதிபதி பெருந்தமிழன் கோபாலகிருஷ்ணன் அவர்களே தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணிய செட்டி நாட்டு அரசர் குடும்பத்தில் தோன்றிய திருமகனார் டாக்டர் சிதம்பரம் அவர்களே பெருமுறைவான அன்பர் சுவாமிநாதன் அவர்களே எல்லா நல்ல காரியும் முிலை வ எங்கள் நண்பர் உயர் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களே அன்பர்களே இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று தலைவரிடம் அனுமதி கேட்டேன் இம்மாதிரியான வாய்ப்புகள் நம் நாட்டிலே மிக குறை திருமுறைகளை சொல்வதும் அதை பாடுவதும் பேசுவதும் மிகச்சிறந்த பணி அதற்கு நம்முடைய கலைமாமணி அவர்கள் அவருதான் முதலிடம் வைக்கிறார் அவரை நீண்ட காலம் அறிவு நாற்பது வருடங்களாக அவரை தெரியும் திருமுறையிலே வாயாறு தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் எனக்கு அவர் பேர்ல நாற்பது வருஷமா தெரியும் ஒரு பற்று உண்டு நாங்களா ஒரே இனம் இனம்னா வேற இனத்தை நினைச்சுக்காதீங்க வாயாறு தன்னடியே தொண்டயு ரெண்டு அந்த வயசுலேயும் குரல் வளத்துடன் அவர்கள் செய்து வரும் பணி மிக அரிய பணி நான் சொல்வது உண்டு அப்ப சுவாமிகள் தேவாரம் தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடக்கும் இரவினுடைய பொறுப்பு என்ன அடியாறுகளை தாங்குதல் நம்முடைய பணி என்ன பணி செய்து கிடப்பு அவருக்கு கிடைத்த பாக்கியம் பாடும் பணியே பணியாருள்வா என்று அந்த பாடுகின்ற பணி பாட்டுதான் மிகவும் முக்கியம் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் கோயில்களுக்கு சென்றால் கூட பாட்டு அச்சனை தேவையில்லை அச்சனை தேவையில்லை கோவில்களுக்கு செல்வதே சுயநலம் தானே பாட்டு என்பது தொன்று கருத்து வேறுபடு அர்ச்சனை பாட்டே ஆதலின் மண்மேல் நம்மை சொற்மிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் என்று தெய்வ சேக்கிரா பெருமான் சொல்றார் அத்தன பாடு அர்ச்சனை பாட்டேயாதன் யாருக்கு சொல்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சொல்றார் அப்பதான் அந்த வகையிலே அர்ச்சனை என்பது அந்த பாட்டுதான் என்று தெரிஞ்சுக்கிறார் ஓ இங்கு உலகந்த உத்தமன் பேர் பாடு நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் திருமந்தம் மாதிரி பாட்டுதான் பஜகோவிந்தம்னு சொன்னார் ஆதிசங்கரன் கோவிந்தனை பாடு பாட்டுதான் என்பதற்காக சொல்கிறேன் திருமுறைகளைப் போல ஒரு அருமையான பொக்கிஷம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது சொற்கோபம் தோனிபுர தோன்றலும் நம் சுந்தரனும் வாத தேசியனும் நம் முன்னே தோன்றியிருக்கவில்லை என்று சொன்னால் திருமுறைகள் எங்கே திருநீர் எங்கே எல்லாம் மறைந்து போயக்கூடிய நிலைமையிலே அந்த நால்வர்களுடைய திருமுறை அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வயசிலேயும் திருமுறைகளை சொல்லிதான் அதுதான் என்னுடைய பணி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சிறிய ஒரு பயன்பெற வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த கூட்டத்தில் இருந்தது ஒவ்வொரு அன்பரும் குறைந்த ரெண்டு மூணு அன்பர்களியாவது அழைத்து குடும்பத்தோடு வந்து எவ்வளவு நன்றாக இருக்கும் நாம் எந்த நிலைமையில போய்க் கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டம் பாரதம் மகாபாரதம் ஆகிவிட்டது எதிர்காலம் பொதிர்காலமாக இருக்கிறது இல்லையா அடுத்த தலைமுறை நினைப்பார் இல்லை அடுத்த தேர்தலை தான் நினைத்துக் இந்த நிலையிலே மண்ணில் மக்கள் நல்ல வண்ணம் வாழ்வதற்காக நம் தருவபுரம் சாமிநாதனை போல மக்கள் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் நிச்சயம் இதெல்லாம் வந்து பாஸ் ஆயிடும் அந்த கருத்தை மனதில் கொண்டு அவர்கள் இந்த பணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கூட்டமும் தவறாமல் நான் வருகிறேன் அனுமதி கொடுக்கணும் அவர்கள் தவறாமல் நாங்கள் வருவோம் இப்ப அவர்கள் பொருட்களை சிரமப்பட்டு இவர்கள் வளர்க்கிறார்களே அதற்கு நான் செய்த கை மாறி இதுதான் அதை செட்டி நாட்டு அரசு பரம்பரைக்கு நான் செய்ய வேண்டியது என்னென்னா நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் என்று நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் அந்த தலைவர் மாந்த நீதிபதி அவர்கள் சிதைப்பேரறிஞர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்தார்கள் தொடர்சை நிகழ்ச்சியைக்கு முதல் நிகழ்ச்சியாக இப்பொழுது தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்குகிறார்கள் கடல் போத்தி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போத்தி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போச்சி வாழி திருநாவலூர் வந்தொந்தர் பதம் போத்தி ಬಂದೊಂಡರ ಪದಂ ಪೋಟಿ ಬಂದೊಂಡರ ಪದಂ ಪೋಟಿ ಕೂಳಿ ಮಲಿ ತಿರುವಾದ ವೂರರ ತಿರ್ತಾಳ್ ಪೋಟಿ ನಾ ಆ ಆ ಇನ erkon veppulita pugadi erkon kalal potti poori erkon veppu olita pugadi erkon kalal potti poori erkon रे फू ओडीत तूगलिए गोरगळ पोती तूगलिए गोरगळ पोती हाडी मीचई हाडी मीचई तल्मीर तुल हाडी मीचई கல் மீத பிரி போதை அனைந்த விரா நடி போட்டி பாடி திரு டாவலு பன் தொண்டர் பதம் போட்டி பாடி திரு லாவலு लुंडरे पदम बोटी बाहि तिर नावलु रंदल पदम बोटी पूड़ी मलि तिरवादा पूर तिरताल बोटी पूड़ी मलि तिरवादा पूर तिरताल बोटी पूड़ी मलि तिरवादा पूर तिर நிகழ்ச்சியின் நோக்கம் தமிழ் மக்களிடையே மிக மதிப்புக்குரிய தெய்வீகத்தன்மையுடைய தேவாரம் திருவாசகம் பன்னீர் திருமுறைகள் போய் சேரவில்லை அவர்கள் அதனை நன்றாக கேட்டுக்கொள்ளவில்லை அதை நன்றாக கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நெடுங்காலமாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஆதங்கம் உண்டு அதனாலேயே நான் பல இசை நிகழ்ச்சிகளில் பேசவும் செய்து விடுகிறேன் அதே கருத்தை தான் இப்பொழுது இந்த அண்ணாமலை மன்றத்திலே தேவார திருவாசகம் பாடினால் நிறைய கூட்டம் வருகிறது வசதி இருக்கிறது எல்லாவித வசதியும் இங்கே உண்டு வரவும் போகவும் வசதி உண்டு ஆனதினாலே இங்கே நடத்திவிடலாம் என்று எண்ணி என்னுடைய கருத்து ஈடேறும் என்ற கருத்தை நான் தமிழ்சிச்சங்கத்தாருக்கு விண்ணப்பம் செய்து விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நடைமுறையிலும் கொண்டு வந்து விட்டார்கள் எ நமஸ்காரம் பண்ணினாலும் எத்தனை வணக்கம் செய்தாலும் அவர்களுக்கு பொருந்தும் இது ராஜாசோர் அண்ணாமலை செட்டியாருடைய பரம்பரைக்கு ராஜா சோர் அண்ணாமலை செட்டியார் பரம்பரைக்கு நான் இந்த வணக்கத்தை செலுத்திக் கொள்ளுகிறேன் இதனை கேட்க வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நான் தனித்தனியா பேர சொன்ன எனக்கு இருக்கிற ஒரு மணி நேரம் அது சரியா போயிடும் எல்லோருக்கும் வணக்கத்தை செலுத்தி என்னுடைய நிகழ்ச்சியை நான் தொடங்குவேனாக என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் மாதுருபாக மலரடிக்கு வணக்கம் செலுத்தி என்னுடைய குருநாதன் ஆர் வேலாயுத ஓதுவாருடைய மலரடியை வழங்கி நான் நிகழ்ச்சியை இந்த தேவாரம் பாடும்பொழுது முதலில் திருச்சி என்று சொல்லுகிறார்கள் இதற்கு விளக்கம் தேவைதானா என்று நீங்கள் எண்ணலாம் இல்லை ஐயா ஏதோ தெரிந்தவர்கள் இரண்டு பேர் இருக்கலாம் தெரியாதவர்கள் பல பேர் இருக்கலாம் என்ற கருத்து எனக்கு உண்டு அதனாலே தான் இதனை சொல்ல விரும்புகிறேன் திருச்சி என்று தேவாரம் ஓதுவார்கள் முதலில் தொடங்கும் பாட தொடங்கும் போது தொடங்குகிறார்கள் ஏன் தொடங்கணும் அப்படி ஏன் திருச்சி கம்பரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா திருச்சி கம்பரம் தான் தில்லை நடராஜப்பெருமான் தான் இந்த தேவாரத்தை எடுத்து நமக்கு தந்தார் தந்தது ஆமா ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் பெருமுயற்சி செய்து ஆண்டவன் தில்லை கூத்தின் திருவர்களினாலே இது கிடைத்தது தில்லையில தான் அது இருந்தது தில்லையிலிருந்து தான் அது வந்தது ஆனதினாலேதான் அந்த நன்றி கடப்பாடுக்குத்தான் இவர்கள் ஓதுவார்கள் திருச்சிற்றம்பலம் என்று முதலிலேயே சொல்லுகிறார்கள் என்று எனது ஆசிரியர் சொன்னது உண்டு எனது ஆசிரியர் தேவாரத்தை பற்றி சொல்லாத விஷயங்களே கிடையாது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு மாணவனாக ஆகக்கூடிய ஒரு பிராப்தி ஒரு சந்தர்ப்பம் என கிடைத்தது பாருங்கள் ஏழு ஜென்மாவுக்கும் கிடைக்காது ஆமா அவர் சொல்லாததே கிடையாது இந்த திருமுறை பற்றி அவர் சொன்னதுதான் இந்த திருச்சி தம்பரம்னு ஏன் சொல்லுகிறோம் என்று கேட்டால் இதற்குத்தான் அந்த நன்றி கடப்பாடு என்று அவர்கள் சொன்னார்கள் இது இப்போவும் இருக்கிறது நடைமுறையில அடுத்து இந்த தேவார பாராயணத்தை தொடங்கும்போது நம்ம பார்வதி பதையே என்று ஒன்று சொல்லுவது உண்டு சமீப காலமாக தென்னாருடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்கிறைவா போட்டி என்று சொல்லுவதும் உண்டு இது பஜனைகள் எல்லாம் நடக்கிறதும் உண்டு தேவார கோஷ்டிலையும் நிச்சயமாக உண்டு ஆண்டவனை நினைத்து இந்த பணியை தொடங்குகிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள் என்று நான் எண்ணுகிறேன் என்னுடைய ஆசிரியர் சொன்னது அதுதான் அதுவே சரி என்றும் நான் சொல்ல மாட்டேன் உங்களுடைய அறிவு அல்லது பேரறிவு உடையவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அது என்னென்னு சொன்னாலும் அதை நான் கேட்டுக் கொள்வேன் நிச்சயமாக ஆக நவப்பார்வதிபதியே என்று சொல்லப்படுகிறது தென்னாருடைய சிவனே போர்த்தி எண்ணற்றவர்கிறைவா போர்த்தி என்று சொல்லிவிட்டு இவர்கள் இந்த தேவார திருமுறை பாராயணம் என்றுதான் சொல்லுவது ஆமா தேவார கோஷ்டி என்றுதான் சொல்லுவது அது வீதியிலே சாமியோட பாடி போவோம் அப்புறம் பாராயணம் என்று வந்தது அதுல இந்த பாராயணம் தொடங்கும் போது நான்கு குழுமக்களுக்கு வணக்கம் செலுத்தப்படுகிறது நன்றியோட செய்கிறார்கள் அந்த வேலையை எவ்வளவு கருத்துள்ள செயலை செய்திருக்கிறார்கள் தெரியுமா நமது பெரியவர்கள் பூடியும் கடல் போற்றி சம்பந்தர் தான் நமக்கு தலைவர் அவர்தான் இந்த சமயத்தை வாட வைத்த புண்ணியவான் அவர் இல்லாவிட்டால் நிச்சயமாக மண்மூடி கண்மூடி போயிருக்கும் வயதிலே சின்னவர் அவர்தான் அரசனாலேயே இருந்தாலும் கூட அருவிலே அவர்தான் பெரியவர் ஆனால் தான் பூடிய புகடிய கடல் போற்றி அடுத்து ஆடிவிசை கல்மிதத்தில் அணைந்திரான் அடிபோட்டி பாண்டியனுடைய ஜனநோயை தீர்ப்பதுதான் பெரிசாக கருதி இருக்கிறார்கள் பெரியவர்கள் யாரு உமாவதி சிவம் இந்த புடியபோன்று பொழித்த பாடல் உமாவதி சிவாச்சாரியார் அவர்கள் ஆண்டியது இரண்டாவதாக மிதந்தாரே இந்த நாவக்கரகர் அரிய பெரிய செயலல்லவா என்று அவர் ஆடி விசையை கன்மிதப்பில் அடைந்தவிரான் என்று சொன்னார்கள் அடுத்து வான திருநாவனூர் வந்தொண்டோட்டி அவருடைய செயல்கள் எவனையும் குறிக்காமலேயே நீ திருநாவூரில் தோன்றினாயல்லவா அது ஒன்றே போதும் என்று கருதினார் போலும் வாணி திருநாவனூர் வந்தொண்டர் பதம்போட்டி என்று சொன்னார் ஊதிமதி திருவாதவூர் திருத்தாள் போட்டி என்றும் முடிக்கிறார் அவர் திருவாதவரிலே தோன்றியவர் இந்த தோற்றிடம் சொல்லாமல் தேவார பாராயணம் தொடங்குவது இல்லை சமீப காலத்திலே சில பேர் சில மாறுதல்கள் இருந்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இது உண்டு சுந்தரமூர்த்தி பெரியவர் பாடிக்கொண்டிருந்தார் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தி அவர் மறைந்து விட்டார் அவரை தெரிந்தவர்கள் இங்கே மிகவும் குறை மிகவும் தேவாரத்தை முடு மூலை முடுக்கெல்லாம் தெருவு கிண்டை எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பாடிய பெரியவர் சுந்தரமமூர்த்தி ஓதுவர் அவருக்கு ஈடாத பாடியவர் தான் எம் எம் தண்டவான தேசிய இந்த சுந்தரமூர்த்தி ஓதுவார் என்ன செய்வர் நால்வர் துதி வேற ஒன்று அதில் சேர்த்த கூடாதா என்று எண்ணினார் அவர் ஒரு துதியும் அவர் சேர்த்து விட்டார் அவர் அந்த பாடலை நான் இப்பொழுது பாடுகிறேன் மே சமயம் வேறு இல்லை தெய்வத்தில் மேச்சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் சிவமாம் தெய்வம் இல்லைனும் நான் மறிச்சும் பொருள் வாய்மை வைத்தீர் தேவாரமும் திருவாசகமும் நால்வரு பொற் உயிர்த்துணையே என்று ஒரு துதியையும் அவர் சேர்த்து விட்டார் இந்த பாடலை தேவாரக் கோட்டிலே சேர்த்து விட்ட புண்ணியம் திருநெல்வேலி சுந்தர உதவ மூர்த்தியை சாரும் என்று சொல்லி தேவாரக்கோட்டியில் அடுத்து இப்பொழுது சமீப காலமாக பன்னிரு திருமுறையை நமக்கு அடி செய்தவர்கள் இருபத்தேழு ஆசிரியர்கள் அவர்களுக்கு தோத்திரம் இல்லாமல் இருந்தது சமீபத்தில் ஒருவர் செய்திருக்கிறார் அருமையான பாடல் அதனையும் நாம் பாடி மகிழ்வோமாக இப்பொழுது எல்லோரும் அதனை பாடத் தொடங்கி இருக்கிறார்கள் அதனையும் நாம் இப்பொழுது சிந்தனைக்கு கொண்டு வருவோமாக நல்ல திரு ஞான சம்பந்தர் பாகீதரு சுந்தரரு திருவாதவூரர் மக்கை திருமாளிகை சேவர் சேர்ந்தனார் கருவூரர் சொல்லு பூந்துருத்தி நம்பி வரியான கண்டராதித்தர் வேளாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அவுனர் மருபு புருடோத்தமர் சேதிராயர் மோனர் மன்னு திருஆளவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளி கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய் உணரிடம் பெருமானோடு ஓ குவதிராடிகளார் பட்டினத்தடிகளுடன் நம்பி ஆண்டார் நம்பி செற்கிடாரும் சிவநெறி திருமுறைகள் பன்னிரண்டு அருள் செய்த தெய்வீகத்தன்மையோரே இதுல வருகிற ஒரு முக்கியமான சொல் சிவநெறி திருமுறைகள் என்பதுதான் தேவாரம் ஏதோ இசைப்பாடல் மாத்திரம் என்று சொல்லுவதற்கு இல்லை தேவாரம் இயல் மாத்திரம் என்று சொல்லுவதற்கு இல்லை அது சைவ சமய சட்ட நூல் என்று நான் நினைக்கிறேன் அப்படித்தான் என்னுடைய ஆசிரியரும் சொன்னார் சைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தேவாரத்திலே ஆமா நீ காரையில் எழுந்து தலை முழுகிவிடு என்று தேவாரத்தில் வருகிறது காலையில் எழுந்து முழுகும் போது ஏதோ கொளத்தாங்கரையில போய் கரையில படித்துறையில உட்கார்ந்துட்டு காக்கா குடிக்கிற மாதிரி குளிச்சு விடாதே இந்த அனல் இந்த கழுத்துக்கு பேரு அனல் அனல் உர மூழ்கி என்று வருகிறது தேவாரத்துல ஆமா அப்படி இந்த கழுத்து விட்டு தண்ணியில போய் நின்னா நின்று நல்லா குளிச்சு விடு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இது சமய ஒழுக்கம் என்றுதான் என்னுடைய ஆசிரியரும் சொன்னார் நானும் அதனைத்தான் நினைக்கிறேன் அதனால சிவநெறி என்று அவர் சொல்லியிருப்பது மிகவும் போற்றுதற்குரியது இந்த திருப்பாடலை பிள்ளை என்பவர் அருள் செய்தார் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அடுத்து பிடியதன் உருவமை என்று ஒரு பாடல் பாடப்படுகிறது நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தேவாரத்திலே ஒன்று உண்டு அகு அது ஏக தெய்வ வழிபாடு தேவாரம் திருவாசகம் வரையிலும் அதாவது எட்டு திருமுறை எட்டு திருமுறை வரலையும் ஏக தெய்வ வழிபாடு விநாயகருக்கு அதுல வழிபாடு கிடையாது முருகனுக்கு கிடையாது உமையம்மைக்கு கிடையாது எந்த தெய்வத்திற்கும் வழிபாடு கிடையாது தேவாரத்திலே எட்டாம் திருமுறை வரையிலும் திருஞாறு சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வரையிலும் ஏக தெய்வ வழிபாடு சிவனை தவிர வேற எந்த தெய்வத்துக்கும் வழிபாடு சொல்லப்படவில்லை ஆனாலும் வழிபடுகிற அடியவர்களுடைய இடரை களைகிற கணபதியை தந்த சிவன் என்று ஒரு சொல்லு வருகிறது திருவரிபரன் தேவாரத்திலே பிடியதன் உரிமை தேவாரத்திலே அப்படித்தான் வருகிறது வழிபடும் அடியவர் இடர் கடி கண கடினா விளக்குகிற என்று பொருள் வைத்துக் கொள்வோம் கடி கணபதி வர அருளினம் யாரு வலிவனத்தில் இருக்கிற இறை என்று அந்த பாடல் முடிகிறது பெரியோர்களே ஏக தெய்வ வழிபாடு என்பது தேவார திருவாசகத்திலே காணப்படுகிறது அதில் இந்த கணபதி என்று சொல்லு வருகிறதுனாலே தேவார ஓதுவார்களில் மூர்த்தவர்களாக இருந்தவர்கள் இந்த பாடலை நாம் பாடிக்கொள்ளுவதனாலே தவறொன்றும் இல்லை என்று எண்ணி சேர்த்திருக்கிறார்கள் அறிவு படைத்தவர்கள் இந்த பாட்டை தேர்ந்து எடுத்திருக்கிறார்கள் பாத்தீங்களா எத்தனையோ எட்டாயிரம் பாடலுக்கு மேல் இருக்கிற தேர்ந்து எடுத்திருக்கிறார்கள் சொன்னா அவருடைய பேரறிவை என்ன என்று சொல்லுவது ஆமா அந்த திருப்பாடலை இப்பொழுது ஓதுவோம் பத்மா சுப்பிரமணியம் கொஞ்சம் அதாவது தேவாரம் தொடங்கும்பொழுது பெரும்பகுதி நிச்சயமாக கம்பீர நாட்டையில்தான் தொடங்கப்படுகிறது அந்த முதல்ல சொல்ல தோத்துகரம் தோத்திரம் இரண்டாவது சொன்ன தோத்திரம் அடுத்து வருகிற இந்த பிடியதன் உரிமை இந்த பாடல் இதெல்லாம் கம்பீர நாட்டையாகத்தில்தான் பாடியிருக்கிறார்கள் அதற்கு நல்ல காரணமும் உண்டு சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்லுவேன் அந்த கம்பீர நாட்டில் ஏன் பாடப்படுகிறது என்று நிச்சயமாக நான் தோளுடைய விஷயம் உங்களுக்கு பாடி காட்டும் பொழுது அந்த இசை நுணுக்கமும் நான் சொல்லுவேன் ஆக என்று சொல்லி அந்த பிடியதன் உரிமை பாடுகிற முறையை இப்பொழுது நான் பாடி நூருகுமை கொளபீரு கலியது பிடிய தூருமை கரியது கலியது படி போடுதனடி வழி pardu avar gida kritiyadanuru umai kola nige kaliya devatti kottudaranadi kaliyavaradu amari umai harpeetiyadanuru umai kola nige kaliyagaduvati godu thatta gibar ishwadu avali Hey, hey, hey. anada divadi padungavar petiyadanuruhume kolanigariyadivadi kodudalada vadipadungavar petiyadanuruhume kolanigariyadivadi kodudalada vadipadungavar kadigana vadivara arulilumigigodeyavadi vinarvai பறதோர ஏர கேட கணபதி பர அருளிலம் நிக கோடை வடி விலம் பை சத் பர முறை எرج நிகதனோது கோமே குலமிகு கரிய படை கூடுதன தடிபடுனவ தெரிகிறது வேற யாராவது இசை வயப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை கண்ணு கொஞ்சம் பழுது கொஞ்ச நாளாக கொஞ்சம் வருஷமாக இது வந்து இந்த இரண்டு காலம் செய்யறது மூணு காலம் செய்யும் அது பிராச்சீன்தான் திசு பண்றது இல்லாமல் இருந்தது அதை பயின்றதுக்கு அப்புறமா செய்யறதுனால தவறு ஒன்றும் இல்லை நண்பர்களுமாக செய்தோம் சுரம்பாடுறதுல இருந்து ஒரு வழக்கம் கிடையாது அதனையும் இப்பொழுது கொஞ்சம் செய்து விடுகிறோம் அந்த குறையும் இருக்க என்று சொல்லி இது இந்த களபதி களபதிக்காக இந்த தோத்திரத்தை பாடுகிறார்கள் அடுத்து நான் முன்னையே சொன்னேன் இது ஏகதெய்வ வழிபாட்டு வழிபாட்டு நூல் தேவாரமும் திருவாசகம் என்று உங்களுக்கு நினைவூட்டினேன் அடுத்து முருகனை வணங்க வேண்டும் என்று எண்ணினார்கள் இந்த தேவாரம் ஓதுவார்கள் அதற்காக என்ன பண்ணினார்கள் தேவாரத்தில் முருகன் என்று வருகிறது எங்க வருகிறது என்று பொறுக்கி எடுத்திருக்கிறார்கள் ஒரு அஞ்சாறு பாட்ட என்ன அறிவு என்ன பண்ணினார்கள் இதற்கு அப்புறமா என்ன பண்ணார்கள் இந்த முருகன் தோத்திரத்தையும் பாடுகிறார்கள் அதனை இப்பொழுது நான் பாடிக்காட்டுகிறேன் அதுல என்ன வருகிறது சமரசூர பன்மாவை தடிந்ததே குமரம் என்று சொல் வருகிறது முதல்ல இன்னொரு பாட்டு தவறிவிட்டேன் நன் கடம்பனை பெற்றவள் பங்கினன் கடம்பன் முருகன் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் யார் சிவன் தென் கடம்பை திருக்கரக் கோயிலான் கடம்பை கோயில் என்ற ஊரிலே இருக்கிற சிவன் முருகனை தந்தான் என்றுதான் முடிகிறது தன் கடன் அடியேனையும் தான்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற பகுதி வருகிற பாடலை அவர்கள் இரண்டதாக பாடுகிறார்கள் கடம்பை என்ற ஊரிலே அந்த கோயிலுக்கு பேர் ஆலக்கோயில் கரக்கோயில் என்று பேர் கடம்பூர் கரக்கோயில் மயிலை கபாலிச்சுரம் மயிலையில இருக்கிற கோயிலுக்கு பேர் கபாலிச்சுரம் அதுபோல இந்த கடம்பூர்ல இருக்கிற கோயிலுக்கு பேர் கரக்கோயில் அதத்தான் அவர் சாமி நினை ஊட்டுகிறார் நம் கடம்பனை பெற்றவள் பங்கிலும் பெண் கடம்பை திருக்கரக் கரக்கோயில கரக்கோயிலா சங்கடம் அடியே எலையும் தாங்குதல் என் கடல் பணி செய்து கிடப்பதே நர ta darilallalaqalinna <speaking in Spanish> படுகிற கருத்து இந்த திருக்கோழும்பத்தில் இருக்கிற முருகனை தந்த சிவனை வணங்கிவிட்டால் தேவலோகத்தையும் நீ ஆள அவர்கள் சொல்லுகிறது இதுதான் அமரோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே ஏன் சொன்னார்கள் எப்படியாவது சிவனை வணங்கி அவன் நல்ல கதிய அடையட்டும் இந்த கருத்தோடு தான் சொல்லி இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன் இப்படி முருகன் தோத்திரமாக நாரணன் முன்னையார் மயில் என்று ஒரு பாடலும் நாரண என்று தொடங்குகிற பாடலும் அதிலேயே இந்த முருகனுடைய திருப்பெயர் வருகிறது இதனை பொறுக்கி எடுத்து சேர்த்திருக்கிறார்கள் என்று பாராட்டி அடுத்தது நான் இன்று சொல்ல நினைத்தது பாட நினைத்தது திருமுறை கண்ட புராணம் என்ற பகுதியிலிருந்து சில நினைவூட்டலாம் என்று கருதித்தான் குறிப்பு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் உமாபதி சிவாச்சாரியார் திருமுறை கண்ட புராணம் என்று ஒன்று செய்திருக்கிறார்கள் புராணம் என்றால் என்ன பொருள் அது கட்டுக்கதையா பொய்யா வேண்ட படாதன ஒன்றை சொன்னதவா இல்லை புராணம் என்றால் என்ன பொருள் எழுதியிருக்கிறார்கள் புராதனமான செய்கையை நடந்ததை எழுதி வைத்ததுதான் புராணம் என்று சொல்லுகிறார்கள் புராதனம்னா பழமை பழமையான நமது நாட்டு பழமையான செய்திகளை எழுதி வைத்ததுதான் புராணம் என்று பெரியவர்கள் அப்படித்தான் நான் படித்தும் இருக்கிறேன் திருமுறை கண்ட புராணம் என்பது திருமுறையை எடுத்துக் கொடுத்த புண்ணியம் நம்பியாண்டார் நம்பிக்கும் ராஜராஜ சோழனுக்கும் உரியது அது எப்படி கிடைத்தது என்று பூமாபதி சிவம் அந்த புராணத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அதையும் அதையும் விட்டு இன்னொன்றும் உண்டு கர்ண பரம்பரையாக சில செய்திகள் கர்ண பரம்பரை கர்ணம் காதுன்னு அர்த்தம் இந்த பரம்பரை செய்தி காது வழியாக கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு வந்து சொல்லுவதுதான் கர்ண பரம்பரை செய்தி என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் இதையும் அதையும் சேர்த்துத்தான் நான் உங்களுக்கு இந்த திருமுறை நமக்கு கிடைத்த விதத்தை நான் நினைவூட்ட இருக்கிறேன் ஒரு காலத்திலே என்னிடம் ஒரு ஐம்பது மாணவர்கள் தேவாரம் படித்தார்கள் அவர்களுக்கு சில நாடகங்களும் நான் சொல்லி வைத்தேன் சில கதைகளை நாடகமாக ஆக்கி நான் சொல்லி வைத்தேன் அதில் நான்கு கதையும் உண்டு அவர் இந்த திருமுறை கண்ட புராணமும் ஒன்று அதில் நான் நாடகமாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரியவர் என்னை சந்தித்து இந்த கர்ண பரம்பரை செய்தியை அவர் சொன்னார் நான் அதில் சேர்த்து விட்டேன் பலரும் அதை பாராட்டினார்கள் அந்த கர்ணபரம்பியும் நமக்கு நல்ல ஆதாரம் தருகிறது ஆனதுனாலே இந்த கர்ணபரம்பரை செய்தியையும் நான் சேர்த்துத்தான் நான் உங்களுக்கு நான் இப்போது நினைவூட்ட இருக்கிறேன் ராஜராஜ சோழன் திருவாரூரிலே அரசாண்டு திருவாரூரிலே இருந்து அரசாண்டு கொண்டிருக்கிறான் அவன் திறந்தோறும் அங்கே மாலை வேளையிலே பூசை விசேஷம் திருவாரூர் இப்போ சிதம்பரத்துக்கு போன பத்து ஜாம பூசை விசேஷம் அதுபோல மாலையிலே பூஜை திருவாரூர்ல விசேஷம் திருவாரூரிலே சுவாமிக்கு அருகாமையிலே நின்று அந்த பூஜையை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறான் ராஜராஜ சோழன் நிசப்தம் அரசன் இருக்கிறான் அது மாமல்ல அப்பொழுது இருந்த சூழ்நிலை கோயிலிலே யாரும் பேச மாட்டார்கள் நிசப்தமாக இருந்தது பூஜை முடிந்தது எங்கேயோ இருந்து ஒரு குரல் கேட்டது அது என்ன சொல்லுகிறது அந்த குரல் சித்தம் தெளிவீக to live in God. ீர் அங்கூரை பத்தி மனசூல சதி வீர் ீர அத்தன் பத்தி பத veer ga kundama kudayee veer ga anthu aure nalpam balatuve indam bhavumi jeevakam bandam arurudduna சம்பங்கள் அருறை சொல்ல அருவாடு பே இந்த கொக்கனை நரைத்து போல்ிறந்து போய் முழங்கால் மட்டும் ஒரு வேட்டி ஏக வஸ்திரத்தோடு கழுத்த ஒரு உத்ராட்டம் விபூதி இந்த தோற்றத்தோடு ஒரு தோற்றம் அங்கே இந்த பாடலை பாடியது ராஜராஜ சோழன் இதனை கேட்டான் சித்தம் தெளிவீர்கள் அத்தூரை பத்தி மலர் தூவ புத்தியாகுமே என்ன தமிழ் என்ன தமிழ் என்ன இனிமை என்று என்ன பண்ணினா சுவாமியிடம் இருந்து நின்று கொண்டிருந்த ராஜராஜ சோழன் மெதுவா நகர்ந்து அந்த பெரியவர்கிட்ட போய் நின்று விட்டான் ஐயா பெரியவரே உங்களுக்கு எந்த இருக்கிறேன்னைக்கு பாடல் சம்பந்தர் பாடல் என்று சொல்லுவார்கள் இந்த பாட்டிலே கூட அப்படித்தான் வருகிறது என்று சொன்னார் இந்த பெரியவர் மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்கள் அந்த பாட்டை கேட்டான் ராஜராஜ சோழன் தெ வீர்கள் அத்தூரை பத்தி மத சூழ் புத்தியாக ஆஹா இனிக்கும் தமிழ் என்று பாராட்டினான் இந்த பெரியவரை ஐயா ஆண்டவனிடம் சிந்தையை செலுத்திக் என்னை இந்த தமிழ் பக்கம் இழுத்து விட்டீர்கள் இந்த தமிழ்சை நான் மயங்கி விட்டேன் பூஜை ஏனைய நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு பெரியவரே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டானா இது கர்ணபரம்பரை செய்தியில் வருகிறது புராணத்தில் இல்லை என்ன வேண்டும் கேட்டானா எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் முத்து மாலையை கட்டி இருக்கிறான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பரிசளிப்பு கொடுக்க நினைக்கிறேன் ஏன் ஐயா வேண்டாம் ஐயா சரி நாளை மாலை இதே மாதிரி வருகிறீர்களா என்று கேட்டாஜ ராஜராஜ சோழன் தன்னுடைய புத்தி எல்லாம் இருந்தது பூஜை எப்பொழுது பெரியவர் பார்த்து வெளியவர் ஒரு பாட்டு சொன்னார் தந்தையார் போயினார் தந்தையார் போயினார் காயரும் போயினார் போயினார் தாமும் போவார் தாமும் போவர் தாமும் போவர் தந்தையார் போயினார் தாயரும் போயினார் கொண்டு ஒரு குற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார் கொண்டவேல் கொண்டு கொந்த வேல் கொண்டு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவர் எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே தந்தையார் போயினார் கொந்த கொண்ட ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார் எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே ஏழை நெஞ்சே அந்த ஆரூர் தொழுது உயனாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அஞ்சல் நெஞ்சே அஞ்சல் நெஞ்சே அந்த தொழுது உயலாம் அந்த தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அஞ்சல் நெஞ்சே அஞ்சல் நெஞ்சே வாட்டிலை கேட்டான் தமிழ் மன்னன் தமிழிலே பறிகொடுத்தான் தன்னுடைய நெஞ்சை ஐயா இப்படி ஒரு நிலையாமையை சொல்லுகிறதா இந்த பாடல் நிலையாம உலகம் நிலையாமைய சொல்லுகிறதா இது யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டான் தெரியாது எனக்கு எழுதப்படி தெரியாது என்னுடைய தந்தையார் பாடிக்கொண்டிருந்தார் பாடுகிறேன் ஆனால் இது திருஞான சம்பந்தர் தேவாரம் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னாரா அந்த பெரியவர் தேவாரமா இப்படி ஒரு சொல்லையே நான் கேட்டதில்லையே சொன்னானா சோல் தேவாரம் என்று சொன்னாாம் சரி ஐயா நேற்று முத்துமாவை கொடுத்தேன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள் வேதனைப்படுகிறது என்ன தேவை உங்களுக்கு சொல்லுங்கள் ஒன்றும் வேண்டாம் நண்பர்களிலே கொஞ்சோண்டு உணவு உண்டு ஒருவேளை ஒருவேளை தான் உண்மை அந்த நேரம் தவறிவிட்டால் அப்புறம் உண்ணுவது இல்லை நீங்கள் விரும்பினால் இந்த கோயில் பிரசாதம் நண்பர்களிலே ஒரு கட்டி கொடுக்க சொல்லுங்க சரி பெரியவருக்கு சாதம் கொடுத்து விடு உத்தரப்பட்டோம் அந்த பெரியவர் கேட்டது இந்த கட்டி சோறுதும் ஐயா நான் வரீங்களா அனைத்து வரு நிச்சயமா தவறாமல் வருது ஒரு நாள் பூசை நடந்தது தமிழிசையிலே பறிய கொடுத்தான் தன்னுடைய நெஞ்சை கடவுள் நெலில் நின்றான் இப்பொழுது தமிழ் இசைக்கு வருகிறான் பெரியவர் பூசை முடிந்தவுடனே ஒரு பாட்டு சொன்னான் நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டில் நல்ல பாவங்கள் பார்த்த வேண்டில் பாவங்கள் பார்க்க வேண்டில் பரகதிக்குச் சொல்வதொரு பரிசு வேண்டில் பரகதிக்குச் சொல்வதொரு பரிசு வேண்டில் சூழ்வினைகள் வி வேண்டில் பாவங்கள் விக்க வேண்டில் பரகதிக்குச் செல்வது ஒரு பரிசு வேண்டில் வினைகள் விக்க வேண்டில் சொல்லுகேன் கேள் நெஞ்சே கேள் நெஞ்சே துஞ்சண்ணம் து வண்ணம்ன தூங்காமல் தூங்குவது போல மயக்கத்தில் இருந்து விடாமன் பட்டில் இருந்த பாவங்கள் பார்க்க வேண்டில் கேள் நெஞ்சே செல்வது ஒரு பரிசு வேண்டில் கேள் சுத்தி நிந்த சூழ்வினைகள் விக்க வேண்டிய கேள் நெஞ்சே சுற்றா வண்ணம் கேள் நெஞ்சே குற்றவரும் உருதுணையும் நீயே என்றும் உன்னை ஒரு தெய்வம் உள்கேனென்றும் சுற்றரவக் கச்சார்த்த புனிதா என்றும் தொழில் ஆரூரா என்றென்றே பொற்றானில்லே திருவாரூரை போற்றி விடு திருவாரூர் சிவனை போற்றிவிடு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போய்விடும் பரகதிக்குச் செல்லணுமா ஒரு பரிசு கிடைக்கும் உனக்கு வினைகள் விழ வேண்டுமா திருவாரூருக்கு சிவனை போற்றி விடு என்று சொல்லுகிறதையா என்று சொன்னாராம் இந்த பாட்டு ஐயா மிக்க சந்தோஷம் இப்படி ஒரு அறவுரையான பாடல் யார் பாடியது பாவுக்கரசர்னு ஒருவர் இருந்தாராம் அவர் பாடிய பாடல் என்று என்னுடைய தந்தை சொன்னார்கள் ஆவுக்கரசரா நல்ல திருநாம் இவர் பாடிய பாடல் இன்னும் உங்களுக்கு எதேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜராசோழன் தெரியும் சொல்லுகிறேன் ஆனா அதனுடைய பொருளை முதல் நான் சொல்லுகிறேன் கேட்கிறீர்களா சொல்லுங்கள் ஐயா ஒரு மனிதனுக்கு நெஞ்சு நிலையாக இருக்க வேண்டும் நெஞ்சு அலைந்தால் உடல் அலையும் உள்ளம் அலையும் அறிவு அலையும் வாழ்க்கை அலையும் பைத்தியமாக போய்விடும் ஆமா அந்த நெஞ்சு நிலையாக இருக்க வேண்டும் என்றால் நீ ஷதம் உண்ண வேண்டாம் அடிபட வேண்டாம் துன்பப்பட வேண்டாம் சிவத்தொண்டு செய்துவிடு உன்னுடைய நெஞ்சு நிலையாக இருந்து விட இருந்து என்று அறவுரை சொல்லுகிறதையா அந்த பாடல் நிறை பெறுமாறு நெஞ்சே நீ வா என்று கூப்பிடுகிறதையா நெஞ்சே வா என்று கூப்பிடுகிறது அந்த நெஞ்சு கேட்கிறது எங்கே வரணும் அப்படின்னு நிறை பெறுமாறு எழுதியே நெஞ்சே நீங்க வரணும் எம்பிரானுடைய கோயில் பூ எப்ப வரணும் பொழுது முடியறதுக்கு முந்தி வரணுமா தினமும் எம்பிரானுடைய கோயிலுக்கு பொழுது முடியறதுக்கு முந்தி வரணும் அப்பயா கெட்டு நிலை பெறுமாறு எண்ணுதிகேல் நெஞ்சே நீ வாத்தனும் எம்பிதானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அரக கோயிலுக்கு வந்தியா இந்த தொடர் கொண்டு எடுத்து கோயில் எல்லாம் பெரு சுத்தப்படுத்து பெரியவரே என்ன சொல்லுகிறீர்கள் நான் ராஜாதி ராஜன் உங்களை சொல்லவில்லை உங்களை சொல்லவில்லை மக்கள் அனைவரையும் பார்த்து சொன்ன அறவுரை நிலையாக நெஞ்சு இருக்கணுமா கேட்டுக்கொள் என்று சொல்லி இருக்கிறார் அறவுரை உங்களை சொல்ல சரி சொல்லுங்கள் அழகிட்டு எம்பிராளுடைய கோயில் புக்கு புலர்வதும் அழகிட்டு மெழுக்கும் தோண்டி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வா அந்த கோயிலை சுத்தமாக தண்ணியை விட்டு நன்றாக சுத்தப்படுத்து கோயிலை சுத்தப்படுத்தினால் நீ சுத்தமடைவாய் உன்னுடைய வாழ்க்கை சுத்தமடைவாய் நிச்சயமாக கோயிலுக்கு நீ எது செய்தாலும் அது உனக்கு திரும்பி வந்துவிடும் வாரியார் சாமி மண்ணை தோண்டி விட்டு ஒரு விதையைத்தான் ஊணுகிறான் பறங்கி ஒரு விதையை ஊணுகிறான் ஒன்பது காய்ன தொண்ணூறு காய அறுக்கிறான் மண்ண நம்புற நீங்க மகாதேவனை நம்பக்கூடாதாடா அவனுக்கு தொண்டுசை என்று சொல்லுவார் வாரியார் சுவாமிகள் வாரியார் சுவாமி சொன்னது அத்தனை என்னுடைய நெஞ்சிலேயே இருக்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் வாரியாருக்கு சொந்தக்காரன் நன் ஆமா அருள் உடைமை வழியிலே நான் சொந்தக்காரன் அவ்வளவுதான் அத சொல்லுகிறேன் புலர்வதில் என்று இருந்தால் நந்தவனம் என்று ஒன்று இருக்கும் நிச்சயமாக அதில் பூச்செடியும் இருக்கும் அந்த பூரை எடுத்து ரெண்டு கட்டி சுவாமிக்கு போட கற்றுக்குள் ஏக்கிற கட்டி விக்கிறா அதை வாங்கி போடக்கூடாது கூட அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது புஷ்ப விதி என்று ஒரு நூல் இருக்கிறது அதன்படி கட்டி போடுவதுதான் நன்மை கட்டி போட்டு விடுவதும் ஏற்றி புகழ்ந்து பாடி அவனுடைய திருவருளை புகழ்ந்து பாடிவிடு அவனுடைய திருவடியை புகழ்ந்து பாடிவிடு நாமெல்லாம் கோயிலுக்கு போனா பாடவில்லை வேற்று சமயத்தவர்கள்லாம் பாடுகிறார்கள் நமது சமுதாயம் பாடிக்கொண்டிருந்திருக்கிறது ஆடிக்கொண்டிருந்திருக்கிறது ஆமா நான் சின்ன பிள்ளையில பார்த்திருக்கிறேன் நீங்க அனுமதிச்சா நான் கூட எழுந்து ஆடி விடுவேன் நிச்சயமாக ஆடிவிடுவேன் தெரியும் ஆடியும் விடுவேன் நிச்சயமாக அப்படி ஆடிவிடும் அப்படி ஆடிவிட்டால் உன்னுடைய நெஞ்சு நிலையாக இருந்து விடும் கோயிலுக்கு போய் பாடுறது இல்லையே ஆமா பாடிவிட்டால் நெஞ்சு நிலையாக இருந்து விடும் அழகெட்டு மெடுக்கும் எட்டு பூமாலை புரிந்து ஏத்தி புறந்து வாடி தலையார கும்பிட்டு கும்பிடுறது இல்ல இப்ப கும்பிடுறது எத்தனையோ தினசுல கும்பிடுறாங்க இப்படித்தான் கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நேதி சொல்லுவார்கள் ஏன் இந்த கை எப்படி இருக்கணும் என்றெல்லாம் காரணம் சொல்லுவார்கள் நான் நீண்டு சொல்ல நான் விரும்பவில்லை ஆக அப்படித்தான் கும்பிட வேண்டும் அவனுடைய பேர் அருளை நினைத்து நீர் கூத்தாடிவிடு உனக்கு நல்ல கண்ணை கொடுத்தான் எத்தனை பேர் பிறவிலேயே குருடனாக பிறக்கிறான் பிறவிலேயே செவுடனாக பிறக்கிறான் பிறவிலேயே முடவனாகவும் பிறக்கிறான் உனக்கு நல்ல கண்ணு நல்ல மூக்கு நல்ல வாய் நல்ல சொத்து நல்ல பத்து எல்லாம் கொடுத்திருக்கிறான் அதை சொல்லுவார் மாணிக்க வாசகர் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே இது ஒன்று போதுமே என்று சொல்லுவார் அவர் ஆக உன்னை வாழச் செய்தான் பார்த்தியா அதை நினைத்து ஆடிவிடும் அழகிட்டு மெடுக்கும் இட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புழந்து வாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடி தங்கரா தய போட்டி போட்டி என்றும் அலை புரள்தே செஞ்சடையும் என்றும் என்றே அலரா நில்லே என்று அந்த பெரியவர் சொன்னாராம் இந்த தமிழ் சிலை பரிய பறி கொடுத்தான் தன்னுடைய நெஞ்சை ராஜராஜ சோழன் படையெல்லாம் விரட்டியவன் படையை விரட்டி விரட்டியே ராஜராஜ சோழன் என்று பட்டம் வாங்கிய அவன் இந்த பாட்டு எதிர்க்கே தன்னுடைய நெஞ்சை பறிகொடுத்து விட்டான் என்பதோடு இன்று இருக்கட்டும் இன்னும் எத்தனை பாடல்களை அவன் கேட்டான் அதன் பின்னால் என்ன நிகழ்ச்சி நடந்தது என்பதை எல்லாம் ஜூன் மாதம் இரண்டாவது வாரம் ஏது எனக்கு நினைவில் இல்லை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்திரையிலிருந்து பன்னிரண்டு மணி வரையிலும் இது உங்களுடைய பாடல் எனக்கு சொந்தமா இல்லை இது தமிழனுடைய உடைமை சிறப்பாக செய்வனுடைய உடைமை இது செய்வனுடைய சொத்து இது அடையாத்த வீரர்கள் இருந்தால் போராது இல்லவா இதுதான் அவர்களுக்கு உடைமை இதுதான் சொத்து உங்களுடைய உடைமையை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் இதை சொல்லத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பணிவோடு கேட்டுக்கொண்டேன் தமிழ்ச்சங்கத்தை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் பாக்கி அல்லவா தலைவர் சொன்னது போல இதனை நான் பயன்படு பயன்படுத்திக் கொள்ளுவோமாக என்று சொல்லி ஏனைய கருத்துக்களும் தேவாரத்தில் காணப்படுகிற அங்கங்கே வருகிற எனக்கு தெரிந்த சொல்வே மேடையில பேசும்பொழு பேச்சாளர்கள் பாடிக்காட்ட முடியாமலும் பாடுகிறவர்கள் பேச்சு காட்ட முடியாமலும் போய் இது ஒரு வழி பாதையாகவே போய்விட்டது என்று கருதித்தான் நான் இந்த வேலையை செய்ய தொடங்கினேன் இதில் தவறு இருக்கலாம் குணம் கொள்ளுங்கள் அது போரும் முக்கியமாக தேவாரம் உங்க உடைமை என்று நீங்கள் எண்ணி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் சரியாக பன்னிரண்டு மணிக்கு முடித்து விடுகிறேன் என்று நான் செயலாளரிடம் ஒப்புதல் அளித்திருக்கிறேன் அடுத்த மாதம் இரண்டாவது வாரம் தேதி எனக்கு நினைவில் நிறைவில் இல்லை இரண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை பத்தரை மணிக்கு உங்களை சந்திப்பேன் எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்கள் தேவாரத்தில் எனக்கு தெரிந்த கருத்தை சொல்லி நான் பாடுவேனாக என்று சொல்லி நாம் எல்லோருமாக நமது சமுதாயத்துக்கு பஞ்சாற்ற மந்திரம்தான் மிக உயர்ந்த மந்திரம் அதனை ஓதுகிறவர்கள் எல்லாம் என்ன நன்மை அடைவார்கள் என்று தேவாரத்தில் பறக்க பேசப்படுகிறது அதையெல்லாம் நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் இப்பொழுது பஞ்சாட்டம் சொல்லி மீண்டும் ஒரு தடவை இந்த தமிசை எத்தனை கோடி வணக்கம் சுருத்தினாலும் போதாது நான் ஆண்டுக்கு ஒரு தடவை இங்கே பாடுவேன் மக்கள் கூடி கேட்பார்கள் இந்த சந்தர்ப்பத்தை நான் வீணாக்கி விடக் கூடாது நான் இந்த இடத்தை கேட்டு வாங்கினேன் பெரிய மனதோடு கொடுத்திருக்கிறார்கள் நீங்களும் நானும் பயன்படுத்தி விடுவோமாக என்று சொல்லி பஞ்சாற்றரும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வோமாக ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ Om namah Shivaya Shivaya namo Om namah Shivaya Shivaya namo Om namah Shivaya Shivaya namo Om namah Shivaya Shivaya namo Shivaya namo Shivaya namo நன்றி உரை தமிழிசை தலைவர் அவர்களே மதிப்பியல் செயலர் அவர்களே உறுப்பினர்களே மாண்புமிகு நீதிபதி சிங்காரவேலர் அவர்களே பெருமதிப்பிற்குரிய ஐயா ஆரம்பி அவர்களே இசை பேரறிஞர்களே இசைவாளர்களே எங்கள் அழைப்பினை அன்புடன் ஏற்று இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள பெருமக்களே தாய்மார்களே நண்பர்களே தமிழிசை சங்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான திருமுறை இசை நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடத்தி நம்ம எல்லாம் மகிழ்வித்த இசை பேரறிஞர் தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு நம் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பரபரப்பும் அவசரமும் நிறைந்த இந்த நாளில் மக்கள் நம் மரவினையும் பண்பையும் சிறிதளவிலும் சிந்தித்து பாதுகாத்து வர இம்மாத நிகழ்ச்சிகள் ஓரளவிலும் பயனளிக்கும் என்பது திண்ணம் நம் சங்க தலைவர் மாண்புமிகு நீதிபதி டாக்டர் பூரா கோகுலகிருஷ்ணன் அவர்களிடம் மதிப்பெயர் செயலர் டாக்டர் கே சி முத்தையா அவர்களிடம் இந்த திருமுடைசை தொடத்துவதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பது தமிழ் மக்கள் தவற்பேராகும் சாதாரணமாக இம்மாதிரி ஒரு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்ய ஓரளவு பொருட்செரவும் அதிக செயல்பாடுகளும் தேவை என்பதை அனைவரும் உணர்வும் ஆனால் அவையெல்லாம் ஒரு பொருட்கள் அல்ல இந்த விழாவின் நோக்கமே திருமுடைசை துருமுறைகள் பற்றிய மிகவும் அருமையான செய்திகள் மக்களிட நிலவ வேண்டும் அது ஒன்றே நம்ம எல்லாம் ஈடுபடுத்தது இந்த நோக்கத்தினை மனதில் கொண்டு தொடர்ந்து மாதந்தோறும் நடைபெறவிருக்கும் பெருமிரிகை நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் மேலும் அதிக அளவில் கலந்து கொண்டு வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிந்து வேண்டி மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்ந்தேன் வணக்கம்